வணக்கம் நன்றினியின் ஆயிரத்தி எண்பத்தி செய்தி சேவை மே பதினாறு இரண்டாயிரத்தி பதினெட்டு வைகாசி மாதம் இரண்டாம் நாள் புதன்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக சட்டப்பேரவை வரும் மே இருபத்தி தேதி காலை பத்து முப்பது மணிக்கு கூடுகிறது துறை மானிய கோரிக்கை மீது விவாதம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரபல தமிழ் எழுத்தாளர் திரு பாலகுமாரன் அவர்கள் உடல்நல குறைவால் நேற்று சென்னையில் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஒன்று ஒன்பது லட்சத்து ஏழாயிரம் பேர் எழுதிய பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இந்த ஆண்டு முதல் வேளாண் படிப்புகளுக்கான கலந்தாய்வு ஆன்லைனில் நடைபெறுகிறது இதற்கு பதினெட்டாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகையில் கடலில் இறங்கி தற்கொலை செய்து கொள்ளும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர் ஈரோட்டில் அங்கீகாரம் பெறாத வீட்டு மனைகளை செய்வதற்காக நடைபெற்ற சிறப்பு முகாமில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் சென்னை நேரு பூங்கா சென்ட்ரல் இடையே சுரங்கப்பாதையில் இம்மாத இறுதியில் மெட்ரோ ரயில் போக்குவரத்தை தொடங்க அதிகாரிகள் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர் இந்திய கர்நாடக சட்டசபை தேர்தலில் யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் இறுதி முடிவு வரும் வரை எந்த கட்சிக்கும் அழைப்பு விடப்போவதில்லை என அம்மாநில கவர்னர் வஜுபாய் வாலா தெரிவித்துள்ளார் கேரளாவில் சிமி இயக்கம் சார்பாக பயங்கரவாத பயிற்சி முகாம் நடத்திய பதினெட்டு பேருக்கு ஏழு ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் பெற ஆதார் அட்டை கட்டாயமில்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் காஸ்கஞ்ச் மாவட்டத்தில் புழுதி புயலால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை முதல்வர் யோகி ஆதித்யநாத் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் சர்க்கரை மீதான ஜிஎஸ்டி அல்லாத மூன்று மேல் வரி விதிப்பை தள்ளி வைப்பதாக சரக்கு சேவை வரி முடிவு செய்துள்ளது அயல்நாட்டு செய்திகள் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் கூறிய கருத்துக்கு அந்நாட்டு ராணுவ தலைமையகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது மேலும் அவர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யும்படி லாகூர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஜெருசலேமில் அமெரிக்க தூதரகம் திறப்பை எதிர்த்து நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது இஸ்ரேல் படைகள் தாக்கியதில் நாற்பத்தி பாலஸ்தீனர்கள் உயிரிழந்தனர் இச்சம்பவத்திற்கு ஐநா சபை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது முன்னாள் பிரதமர் ஜீப் ரசாத் தன் மீதான நான்காயிரத்தி எழுநூறு கோடி ஊழல் விசாரணையை முடக்க முயற்சித்தார் என மலேசியாவின் முன்னாள் உளவு மற்றும் விசாரணை அமைப்பின் இயக்குநர் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார் இலங்கையில் நடைபெற்ற போரில் உயிர் நீத்த இந்திய அமைதி படையினரின் நினைவிடத்தில் இந்திய ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத் அஞ்சலி செலுத்தினார் வடகொரியா அணு ஆயுத தயாரிப்பை கைவிட்ட அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன்னுக்கான பாதுகாப்பை வழங்க தயார் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஸ்டீவ் பிளைன் என்பவர் எவரெஸ்ட் சிகரம் உள்ளிட்ட உலகின் உயரமான ஏழு சிகரங்களை நூற்றி நாட்களில் அடைந்து புதிய சாதனை செய்துள்ளார் இதேபோல சீனாவைச் சேர்ந்த இரு கால்களையும் இழந்த நபர் ஒருவர் எவரெஸ்ட் சிகரத்தை எட்டி சாதனை படைத்துள்ளார் மேற்கத்திய நாடுகளுடன் பேசி புதிய ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை இன்னும் சில உருவாக்க முடியும் என அமெரிக்கா நம்பிக்கை தெரிவித்துள்ளது வணிகச் செய்திகள் பேட்டரி மற்றும் ஹைபிரிட் உள்ளிட்ட சூழல் பாதுகாப்பு வாகனங்களுக்கு சலுகை அளிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இதற்காக ஒன்பதாயிரத்தி கோடியை ஒதுக்குவதற்கான வரைவு திட்டத்தையும் மத்திய அரசு உருவாக்கியுள்ளது நடப்பாண்டின் ஜூன் முதல் மணிக்கவும் நடப்பாண்டின் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலாண்டில் ஸ்மார்ட் போன் விற்பனை சதவீதம் ஏற்றம் கண்டு மூன்று கோடியாக உயர்ந்துள்ளது மற்றும் தேவி சி புட்ஸ் நிறுவனங்களின் பங்கு வெளியீடுகளுக்கு பங்குச்சந்தை சந்தை கட்டுப்பாட்டு அமைப்பான செபி அனுமதி அளித்துள்ளது விசைத்தறி துணி விலை குறைந்ததால் கோவை திருப்பூர் மாவட்டத்தில் விற்பனை செய்யப்படாமல் நூற்றி நூற்றி ஐம்பது கோடி மதிப்பிலான துணி தேக்கமடைந்துள்ளது கடந்த மார்ச் முப்பத்தி ஒன்று அன்று முடிந்த நான்காம் காலாண்டில் இந்துஸ்தான் நிறுவனத்தின் லாபம் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி கோடியாக இருக்கிறது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் பாணியில் ஆறு அணிகள் பங்கேற்கும் கைப்பந்து லீக் போட்டியை இந்தியாவில் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது டெஸ்ட் போட்டியில் அயர்லாந்து அணி சார்பாக முதல் சதத்தை அடித்தவர் என்ற பெருமையை அந்நாட்டு வீரர் படைத்துள்ளார் பிரபல பிரேசில் கால்பந்து வீரரான நைமர் கடந்த ஆண்டின் கால்பந்து வீரர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் விவோ புரோ கபடி லீக் ஐந்தாவது சீசன் போட்டிக்கான வீரர்கள் ஏலம் வரும் முப்பது மற்றும் முப்பத்தி ஓராம் தேதிகளில் மும்பையில் நடைபெறும் என போட்டி அமைப்பாளர்கள் அறிவித்துள்ளனர் பனிரெண்டாவது ஆசிய மற்றும் பத்தொன்பதாவது ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் பதிமூன்றாம் தேதி வரை லெபனானில் நடைபெற்றது இதில் இந்தியா 3 தங்கம் 2 வெள்ளி 4 வெண்கல பதக்கம் என்று தாயகம் திரும்பியுள்ளது திரைச்செய்திகள் நடிகர் அரவிந்த் சாமி விரைவில் இயக்குநர் அவதாரம் எடுக்க இருக்கிறார் இதற்காக திரைக்கதை உருவாக்கும் பணியில் அவர் ஈடுபட்டுள்ளார் தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தல் வரும் ஜூன் மாதம் பத்தாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரபல ஹாலிவுட் நடிகை மார்க் கிட்டர் காலமானார் அவருக்கு வயது அறுபத்தி இவர் ஆயிரத்தி ஆண்டு வெளியான சூப்பர் படத்தில் கதாநாயகியாக நடித்திருந்தார் நடிகையர் திலகம் படத்தை பார்த்த விஜய் கீர்த்தி சுரேசை படப்பிடிப்பு தளத்தில் வெகுவாக பாராட்டியுள்ளார் இத்துடன் நண்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நித்தம் ஒருமுத்து ஒரு நிமிட யோசனை அஞ்சல் தலை செய்திகள் சமையல் சமையல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் போன்ற தரமான ஒழிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நற்றிணை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் டெலிகிராம் செயலும் நமது நற்றிணை நிகழ்ச்சிகளை கேட்டுச் சுவையுங்கள் நன்றி வணக்கம்